صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا ادخلوا في السلم امتا ولا تتبعوا قضاء في الشيطان إنه لكم عدو مبين وقال أيضا إن الدين عند الله الإسلام وقال أيضا ومن يبزغ غير الإسلام دينا فلن يقبل منه وهو في الاخره من الخاتمين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى فمن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يطييبها او امراة ينكحها فاجرته الى ما هاجر اليه او كما قال النبي صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரையில்லா அன்புடைய புகழ் அனைத்து அஹமது இல்லா அவன் தனித்தவன் இணைதுணையற்றவன் முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய நாயன் அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாற்றி கூறுகின்றேன் சலாக்கும் சலாமும் சத்திய சன்மார்க்க போதவர் எங்கள் உயிரிலும் மேலான அருமை முகம்மது முஸ்தபா அலிஹி வசல்லின் அன்னாருடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையின் முறையாக எடுத்து நடந்த உத்தமல் வாழ்க்கை எடுத்து நடக்கக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவரின் பெயரிலும் உண்டாவதா புனிதம் நிறைந்த ஜுமாவின் கிழமை நிறைவேற்றுவதற்காகவே இல்லை அல்லாவின் இல்லாம பள்ளி வாயிலில் அடிக்காக்கூடிய நீர்த்துடன் நல்லடியார்களே சிணைதர்களே சகோதரர்களே வெற்றி விமோசனம் இவைகளை அடைந்து கொள்வதற்காக வேண்டி என்னென்ன வழி இருக்கின்றது என்பதாக கூறி என்னென்ன விடயங்களை எல்லாம் ஏவியிருக்கின்றானோ அந்த ஏவப்பட்ட விடயங்களை முடிந்தளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் என்னென்ன விடயங்களை செய்யக்கூடாது அறமானது பாவமானது மனிதர்களின் சந்தர்ப்பங்களிலும் அந்த படைத்த நாயனை அஞ்சு பயந்து சகுவாவுடன் நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசதியாக செய்து கொள்கின்றேன் அங்கு இஸ்லாமிய சிணைதர்களே சகோதரர்களே அல்லா சுபான எ அவன் விரும்பி பொருந்திக்கொண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிற சிநேகர்களே சகோதரர்களே புனிதமான தீனு இஸ்லாத்தின் மூலமாக அல்லா சுபான ஒரு மனிதன் என்ற எந்த முறையில் தன்னுடைய கண்ணியத்தை காக்க வேண்டும் தன்னுடைய உரிமைகளை பேண வேண்டும் உலகம் மட்டுமல்ல நிரந்தரமான மூத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையையும் சந்தோஷமாக சுபீச்சத்துடன் கழிக்க வேண்டும் என்பதற்குரிய அறிமுகப்படுத்தி சகோதரர்களே தீனுல் இஸ்லாம் இஸ்லாமிய வணக்கம் அல்ல இஸ்லாமிய வாழ்க்கை முறை இஸ்லாமத்தின் மூலமாக அல்லா சுபா ஒரு வாழும் விதத்தை ஒரு நாகரீகத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் இந்த நாகனிகிணைதர்களே சகோதரர்களே அல்லாவின் இந்த விதத்தில் வாழ்ந்தால் எனக்கு விருப்பம் என்றதை விரும்புகின்றன அதனை அல்லா சுபான ஒரு வாழ்க்கை முறையாக பொருந்தி அதை மனிதர்களுக்கு தேர்ந்தெடுத்து விட்டான் அன்பானவர்களே படைத்த நாயன் எங்களுடைய நாடினதை தடுக்கலாம் உரிமையில் இருந்தாலும் கூட இஸ்லாத்தில் என்னென்ன விடயங்களை எல்லாம் செய்யுங்கள் நல்லது செய்தால் மிகவும் ஏற்றமானது செய்வதற்கு நான் கூலிகளை வாரி வழங்குவேன் அல்லது கட்டாயம் நீங்கள் இதை செய்துதான் ஆக வேண்டும் என்ற என்னென்ன விடயங்களை எல்லாம் செய்யுமாறு ஏவிருக்கின்றானோ என்னென்ன விடயங்களை செய்யாதீர்கள் மிகவும் மேலானது தவிர்ந்தால் நல்லதாக இருக்கும் விட்டுவதற்கு நான் நன்மைகளை தருகின்றேன் நீங்கள் விட்டுத்தான் ஆக வேண்டும் இல்லை என்றால் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்றெல்லாம் என்னென்ன ஏவல்களையும் விளக்கல்களையும் விடுத்திருக்கிறான் அன்பான திணைகிறர்களே அவைகள் நான் எஜமான் நீங்கள் அடிமைகள் விளத்தான் வேண்டும் செய்யத்தான் வேண்டும் உங்களுக்கு லாபம் இருக்கட்டும் இல்லாமல் இருக்கட்டும் என்ற ஏவல்களோ விளக்கல்களோ இல்லான் போனவர்களே இந்த ஒவ்வொரு ஏவலுக்கு பின்னாலும் இந்த ஒவ்வொரு விளக்கல்களுக்கு பின்னாலும் மனிதர்களுடைய லாபம் பொதிந்திருக்கிறது வெறுமனை ஆசிரியர்களுடைய லாபம் அல்ல உலகத்தினுடைய லாபத்தையும் எல்லாம் மறைத்து வைத்திருக்கிறான் நாம் சில நேரம் அதை அறிந்து கொள்கிறோம் பல நேரம் அறியாமலும் இருக்கிறோம் பல ஆதாயங்களை வைத்திருக்கிறான் இருக்கட்டும் போன்ற சட்டங்களாக இருக்கட்டும் கலவெழுத்தால் கையை வைக்க வேண்டும் அளிக்க வேண்டும் என்ற என்ன சட்டமாக எடுத்தாலும் இவ்விதையும் அல்லாஹ் மனிதர்களுடைய லாபத்தை தான் வைத்திருக்கிறானே தவிர அவனுக்கு எந்த லாபமும் கிடையாது தெளிவா அல்லா சுபா தாலா சொல்லிவிட்டான் ஒரு ஹரிசுலும் இன்சக்கும் மனிதர்கள் அல்ல ஜிங்களும் சேர்ந்து உங்கள்ல ஒரு மிக சிறந்தா கல்வி உங்கள்ல கல்விலே மிகவும் தப்புவா உள்ளவர் மனித கோடி அனைவரும் மாறிவிட்டால் அதுல தாதர் செலாம் அவர்கள் இருந்து யாராக இருக்கட்டும் இவர்கள் எல்லோருமே நவியவர்களை போன்று மாறிவிட்டாலும் அல்லாஹ் சொல்லுகிறார் மனிதர்கள் மட்டுமல்லும் என்னுடைய ஆட்சியிலே என்னுடைய அதிகாரத்திலே என்னுடைய கண்ணியத்திலே உங்களுடைய இந்த வழிபாடும் தகுவாவும் அணுவலவும் எனக்கு உயர்வை கொடுப்பதில்லை அது எனக்கு உயர்வல்ல உங்களுக்கு அமைகின்றது உங்களிலே மனிதர்கள் ஜின்கள் ஆரம்பமானவர்கள் கடைசியானவர்கள் என்றால் அல்லாஹ் படைத்த மனித கோழிகள் ஜின் என்ற படைப்பு முழுக்க முழுக்க உங்கள் ஆக கெட்ட மனிதர் யாராக இருக்கிறார் பிராவனை எடுத்துக் கொள்ளுங்கள் அனரப்புக்குமுள் ஆளான் என்ற மமதையில் வாழ்ந்த அவனை போலவன் ஆகியிருக்கட்டும் அல்லது அந்த அவுக்கு எதிராக சவாலாக சொருக்கல் கட்டின சத்தாலை எடுத்துக் கொள்ளுங்கள் இவ்வாறு மூர்த்தமானவர்களாக மனிதர்கள் என்றால் முழு நபிமார்களும் வெளிமாறுகள் எல்லோரும் மாறிவிட்டார்கள் யாருமே அல்லாவுக்கு அல்லாஹ் கூட நான் வாழ்க்கையில் சொல்ல மாட்டோம் என்று அல்லாவுடன் எதிர்த்தாலும் அல்லாவுக்கு சொல்லிவிட்டான் என்னுடைய ஆட்சியில அதிகாரத்தில கண்ணியத்துல நான் பூர்வீகமாக இருந்து எந்த கண்ணியத்தில் இருக்கிறேனோ அந்த கண்ணியத்துக்கு எந்த மாற்றும் படியாது என்னுடைய கண்ணியத்தில் யாராலும் அழுக்குண்டாக்க முடியாது நான் ரப்பாக இருக்கிறேன் உங்களை படைப்பதற்கு முன்னால் இருந்தேனோ உங்களை படைத்ததன் பின்னாலும் அதே கண்ணியத்துடன் இருக்கிறேன் சகோதரர்களே இந்த இஸ்லாம் என்பது அல்லாஹ் என்னுடைய லாபத்தை முன்மாதிரி முன்வைத்து அல்லா ஒரு வழிகாட்டின ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கிறது அன்பான சிணைகிதர்களை நான் என்னை பற்றி எந்த அளவு அக்கறை வைத்திருக்கிறேனோ என்னுடைய விடயத்திலே நான் எந்த அளவு கவனம் வைத்திருக்கிறேனோ அடுத்தவர்களை விட்டு விடுங்கள் எனக்கு என்னுடைய மகனும் கவனத்தை விட எனக்கு என்னுடைய மனைவியிருக்கும் கவனத்தை விட எனக்கு என் அண்டை அயலவர்கள் முஸ்லிம்கள் சமூகத்தை பற்றி எனக்கு இருக்கும் கவலை சிந்தனை அக்கறையை விட நான் என்னை பற்றி சிந்திருக்கிறேன் நான் கேவலப்படக்கூடாது எனக்கு நோய் வரக்கூடாது எனக்கு சஞ்சலம் உண்டாக கூடாது நான் மதிப்பாக கண்ணியத்துடன் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நாம் என்னுடைய விஷயத்திலே என்னை பற்றி கக்களை வைத்திருக்கிறேன் அன்பானவர்களே அல்லாவின் மீது சத்தியமாக அந்த அல்லா எங்கள் ஒவ்வொருவரை பற்றியும் எங்களை விட கவனம் வைத்திருக்கிறார் எங்களை கவனம் வைத்திருக்கிறார் என்னுடைய ஆரோக்கியத்தை பற்றி என்னுடைய பொருளாதாரத்தை பற்றி என்னுடைய மானத்தை பற்றி மரியாதையை பற்றி என்னுடைய குடும்பங்களை பற்றி என்னுடைய வம்சம் நசபை பற்றி என்னுடைய வம்சம் என்னுடைய தலைமுறை என்னுடைய தந்ததியிலே யாரும் கெட்டவர்கள் உருவாக கூடாது நான் விரும்புகிறேன் என்னுடைய மகன் என்று என்னுடைய யாரும் கெட்டவர்கள் உருவாக கூடாது என்று நான் எந்த அளவு அன்பானவர்களே விதைவித பன்மடங்கு அல்லாம் நினைக்கிறார் இதனால் தான் அன்பானவர்களே நாம் அடுத்தவர்களுக்கு செய்த அநியாயம் அண்டை வீட்டாருக்கு செய்த அநியாயம் அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை பற்றி அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேட்பதற்கு முன்னால் நாம் அடுத்தவர்களிடத்திலே கேட்க வேண்டும் ஒருத்தருக்கு ஏற்றிவிட்டேன் என்றால் அவருடைய என்றால் அவருடைய மன்னிப்பு கேட்காத வரையில் அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேட்க முடியாது அவர் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க அது அவருடைய உரிமை அன்பானவர்களே நான் எனக்கு செய்த அநியாயத்தை யாரிடத்தில் மன்னிப்பு கேட்பது மனைவிக்கு அநியாயம் செய்திருக்கிறேன் மனைவி மன்னிக்காத வரை அல்லாஹ் என்னைக்கு அநியாயம் செய்திருக்கிறேன் தொழிலாளிகளுக்கு அநியாயம் செய்திருக்கிறேன் தொழிலாளிகள் அல்லாஹ் என்னை முதலாளிக்கு அநியாயம் செய்திருக்கிறேன் என்றால் முதலாளி மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க அன்பானவர்களே எனக்கு நான் அநியாயம் செய்திருக்கிறேன் எனக்கு நான் செய்த அநியாயத்தை யாரிடத்தில் மன்னிப்பு கேட்பது அன்பான திணைகிதர்களே சகோதரர்களே ஒவ்வொரு தொல்களின் கடைசியிலும் அத்தகையாற்றின் கடைசி பகுதியிலே நாம் கேட்கக்கூடிய துவா அல்லாஹும் நிச்சயமாக நான் வரம் துணக்சி எனக்கே அநியாயம் செய்து கொண்டேன் சொல்வது என்னை விட என்னிலே உரிமையுள்ள உத்தகத்திலே செல்கிறேன் அநியாயம் இணைத்திருக்கிறேன் யாருக்கு எனக்கு நான் அநியாயம் அனுியாயம் செய்யல எங்கேயுமே அநியாயம் செய்ய முடியாது நான் உனக்கு அநியாயம் செய்திருக்கிறேன் என்று சொல்றது இல்லை யா நான் எனக்கு அநியாயம் செய்திருக்கிறேன் அநியாயம் கபீரா பெரிய அநியாயம் செய்திருக்கிறேன் அதிகமான அநியாயம் செய்திருக்கிறேன் நாயனே உன்னை தவிர யாராலும் நான் எனக்கு செய்த அநியாயத்தை மன்னிக்க முடியாது என்றால் அன்பானவர்களே என்னை பற்றி என்னுடைய விடயத்திலே அல்லா மீன அக்கறை ஒரு மகனை பற்றி தந்தைக்கு இருக்கும் விட அல்லாஹ் அக்கறை வைத்ததனால் ஒரு மகனுக்கு தன் ஒரு தந்தைக்கு மகன் இருக்கக்கூடிய கடமை என்பதாக தனியாக பேசிருக்கிறான் ஒரு மனைவியை பற்றி நாம் எவ்வளவு அக்கறை வைத்திருக்கிறோமோ அதைவிட பண் மடங்கு விட அல்லா மனைவியை பற்றி அக்கறை வைத்து மனைவினுடைய ஹப் என்பதாக நப்பக்கா என்பதாக வேறாக பேசிருக்கிறார் இதன் இஸ்லாம் இஸ்லாம் தனியாக பெற்றிருக்கின்றது எனக்கு பார்த்தம் இருக்கின்றது நான் தான் வளர்க்க வேண்டும் இஸ்லாம் சொல்லுகின்றது நீ இன்னும் ஒரு திருமணம் முடித்தால் உன்னை விட அந்த குழந்தையை பராமரிப்பதற்கு தகுதி உன்னுடைய தாய் நீ வேறொரு கணவனை முடித்திருக்கிறாய் அந்த கணவனால் கிடைத்த குழந்தை பாலகரான அந்த குழந்தை இருக்கின்ற சொல்லுகின்றது அந்த குழந்தையை பராமரிக்கும் உரிமை அது தாய்க்கு போகின்றது அந்த தாயினுடைய தாய்க்கு என்றால் இஸ்லாம் விலங்கு இருக்கின்றது மனிதனுக்கு அநியாயம் நடக்க கூடாது தாய் சொல்லுகிறால் நான் பெற்ற குழந்தை இஸ்லாம் சொல்கின்றது நீ பெற்ற குழந்தையாக இருந்தாலும் இப்பொழுது வேறொரு தடத்திலே போயிருக்கிறது சில நேரம் அவனால் அந்த குழந்தைக்கு பாதிப்பு உண்டாகலாம் அவன் சிசுவாக இருக்கின்றது என்றால் அந்த உரிமையை இஸ்லாம் சொல்லுகின்றது அது போக வேண்டும் அந்த தாயினுடைய தாய்க்கு அன்பான சிநேகிதர்களே சகோதரர்கள் என்றால் இஸ்லாம் ஒவ்வொரு தனி நபரை பற்றி ஒரு சமூகத்தை பற்றி எந்த அக்கரை வைத்திருக்கிறது அன்பான தினைகிழர்களே சகோதரர்களே அல்லா துபான் இஸ்லாத்தின் மூலம் என்னுடைய சகல நலவுகளையும் நாடு இருக்கிறான் என்ற நம்பிக்கை வராத வரையில் நாம் உண்மையான முஸ்லிம்கள் ஆக முடியாது ஒவ்வொரு கடமைகளையும் அல்லாஹ் பேசியிருக்கிறார் ஏன் அல்லாஹ் மனிதனை படைத்து மனிதனுடைய உள்ளத்தின் நிலைமைகளை படைத்து ஆணை வேறாக பெண்ணை வேறாக ஆணின் ஆட்டை வித்தியாசம் பெண்ணின் ஆட்டை வித்தியாசம் ஆணின் தவறி வித்தியாசம் பெண்ணின் தவறி வித்தியாசம் இவ்வாறு அல்லாஹ் படைத்து ஆணுக்கு எங்கே கவர்ச்சி உண்டாகும் ஆணிலே எவ்வகையான கவர்ச்சிகள் இருக்கின்றது ஆணின் விலகினம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை தெளிவாக குருவானிலே பேசியிருக்கின்றான் பெண்களின் உரிமைகளை கோரக்கூடிய பெண்களுக்கு உரிமை கேட்க வேண்டும் பெண்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும் பெண்களுக்கு சமத்துவம் கிடைக்க வேண்டும் சமம் சமமான உரிமை கிடைக்க வேண்டும் என்று முதலை கண்ணில் வடிக்கும் சங்கங்களுக்கு அல்லா கொடுக்கவில்லை அல்லாஹ் சொல்லுகிறான் பெண்ணுக்கு காப்புறுதி இஸ்லாம் கொடுத்திருக்கின்றது என்னை விட ஒரு காப்புறுதியை யாராலும் பரக்க முடியாது பெண்ணுக்குரிய உரிமையை நான் வழங்க இருக்கிறேன் என்னை விட யாராவது ஒருத்தரால் பெண்ணுக்கு உரிமை வழங்க முடியுமா அல்லா சொல்லுகிறான் மனைமார்களே நீங்கள் சிறந்தவர்களால் இருக்கிறீர்கள் உம்முடைய உங்களுடைய பெண்களுக்கென்று நான் வைத்திருக்க கூடிய அந்த இனிமையான அந்த குரல் இருக்கின்றது அந்த குரலை இனிமையாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் அல்ல சொல்லுகிறான் காரணத்தை சொல்கிறான் மரம் நான் சிலர்களுக்கு உள்ளத்தை படைத்திருக்கிறேன் அந்த உள்ளத்திலே பல நோய்களையும் உண்டாக்கி இருக்கிறேன் அந்த நோய் பிடித்த ஆண்கள் அந்த உள்ளங்கள் உங்களை அல்ல உங்களுடைய கண்ணை அல்ல உங்களுடைய முகத்தை அல்ல உங்களுடைய காலை அல்ல உங்களுடைய மறைந்த குரலையும் ரசிப்பார்கள் அல்லா சொல்லிவிட்டான் அதை எந்த ஆனாலும் மறக்க முடியாது மறுக்க முடியாது அல்லாஹ் இறக்கிவிட்டார் நோயுள்ள குரலையும் ரசிக்கும் எனவே ரசூ இத மனைவி மாறுகளை என்றால் முழுக்கும் அல்லா சொல்லுகிறார் நீங்கள் கொஞ்சம் கடினமாக பேசுங்கள் ஒரு பெண்ணுக்கு அல்லா ஒரு ஒழுக்கத்தை சொல்லி இருக்கிறார் அன்பான சிநேகிதர்களே சகோதரர்களே அது நாம் சொல்லக்கூடிய அது ஒரு அழகான புழக்கம் இல்லையே ஒரு ஆண் வந்தால் எங்களுடைய கலாச்சாரம் எவ்வாறு இருக்கின்றது வரவேற்க வேண்டுமே உபசரிக்க வேண்டுமே அல்லாஹ் சொல்கிறார் உங்களுடைய உபசாரம் அவருக்கு பதில் சொல்வதுதான் பதில் சொல்லுங்கள் பெண்ணே அந்த பெண்களிடத்திலே உங்களுக்கு ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருக்கின்றதா கேள்விகள் கேட்க இருக்கின்றதா ஏதாவது உறவாட வேண்டிய அத்தியாவசிய தேவை இருக்கின்றதா பரவாயில்லை உறவாடுங்கள் ஏதாவது என்பதாக கேட்க இருக்கின்றதா அவர்களிடத்திலே நீங்கள் கேளுங்கள் என்றால் தெளிவாக எல்லோருக்கும் தெரியும் திரைக்கு பின்னால் மறைவுக்கு பின்னால் அன்பானவர்களை இஸ்லாம் சொல்லக்கூடிய கலாச்சாரமும் நாகரிகமும் வெறுமனே முகத்தை பார்த்து பேசுவதும் சகோதரனை பார்த்து உன்னுடைய புன்முழுவர் இருக்கின்ற அல்லாஹ் கொடுக்கிறார் எந்த சந்தர்ப்பத்தில் இனி தெரிக்கக்கூடாது அந்த சந்தர்ப்பத்தில் தெரிக்காமல் இருப்பது ததத்தா அன்பானத்திலே இருக்கிற சகோதரர்களே இந்த கலாச்சாரத்தை உரிமை கிடைக்க வேண்டும் அன்பானவர்களே ஆயிரத்தி நானூறு வருடங்களாக அதைவிட மேலாக இந்த சமூகத்திலே மார்க்கம் சரிய பாதுகாக்கப்பட்டு பேணப்பட்டு லட்சக்கணக்கான உடமாக்களால் பாதுகாக்கப்பட்டு வலுவூட்டப்பட்டு அதிலே பல திருத்தங்கள் நடந்து அதிலே மீளாய்வுகள் பல நடந்து அன்பானவர்களே இஸ்லாம் ஒரு முறையில் சென்று கொண்டிருக்கின்றது அதற்கு வழிகாட்டப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு பின்னால் அன்பானவர்களே இஸ்லாத்திலே ஒரு மீளாய் மீள் பரிசோதனை சட்டத்திலே மாற்றங்கள் உண்டாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அன்பானவர்களே அது வரவேற்கப்படக்கூடிய ஒரு செய்தியாக முடியாது இந்த காலத்துக்கு பொருந்தாமல் இருக்கின்றது மெட்சதில் படைப்பதற்கு முன்னால் உருவாக்கிவிட்டான் நாம ஒரு பில்டிங் கட்டுறோம் அல்லது ஒரு திட்டத்தை போடுறோம் என்னுடைய திட்டம் எத்தனை வருடம் வரைக்கும் இருக்கும் எங்களால் ஒரு அளவு வரைக்கும் தான் கூற நோக்கை பார்க்கலாம் ஒரு வெள்ளம் வரும் என்று நாம் நினைத்து பகுதிகளிலே அவர்களுடைய கற்பனையிலே நினைத்தார்கள் வருஷத்துல வந்தாலும் அடிக்கு வரும் அடிக்கு உயர்த்தினாங்க ஆறடிக்கு வர நேரத்துல யோசிக்கிறாங்க சகோதரர்களே இந்த தூர நோக்கு மனிதனுக்கு ஒரு அளவுதான் இருக்கின்றது படைத்த நாயனுக்கு தூர நோக்கு தேவையே இல்லை அவனுடைய அறிவு அனைத்தையும் சூழ்ந்தது அன்பானவர்கள் அப்படியும் காலம் எவ்வாறு இருக்கும் எவ்வாறுவார்கள் நீங்களோ உங்களுடைய மூதாதர்களோ கேள்விப்படாததை அதீசாக கொண்டு வருவார்கள் செலவாலை செல்ல சொன்னார்கள் மார்க்கே மார்கற்ற மாற்றம் என்ற பேரிலே என்றே இஸ்லாத்தினுடைய அனைத்தும் வெறும் முதலை கண்ணீராக இருக்கும் வெறும் முதலை கண்ணீராக இருக்கும் அன்பானவர்களே முஸ்லிம் பெண்களுக்கு உரிமை தேவையா உரிமை வாங்கி கொடுக்கப்படுவதற்கு பல உரிமைகள் இருக்கின்றன வாங்கொடுக்கப்படாத மார்க்கத்துக்கு வெளியிலே நடந்த எத்தனையோ அநியாயங்கள் நாடுகளிலே யாரும் பராமுகமாக இருக்கக்கூடிய அன்பானவர்களே அவைகளை விட்டு விட்டு சரியத்திலே அல்லாஹ் ஏலாத சொன்ன விஷயங்கள் அல்லாஹ உரிமை கொடுக்காத விஷயத்திலே யாராவது சிந்திப்பார்களா இருந்தால் அன்பானவர்களே அது இஸ்லாத்தை விட்டும் வெளியேறும் பயங்கரமான நிலைமையாக மாறும் என்று தவிர எந்த ஆரோக்கியமும் கிடையாது நுழைந்து கொள்ளுங்கள் இஸ்லாம் என்பது பரிபூர்ணமானது நான் வாழ்க்கை முறையாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் இது அல்லாத இன்னும் ஒரு வாழ்க்கை முறையை நாம் எங்கும் தேட வேண்டிய அவசியம் கிடையாது அல்லாஹ் பொருந்தின வாழ்க்கை முறை அதுதான் அதை நான் பொருந்திக் கொள்ளவில்லையா அல்லாஹென்மை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் வைரவ் இஸ்லாமி தீன் தீன் அல்லாத ஒரு வாழ்க்கை முறையை இஸ்லாம் அல்லாத இன்னும் ஒரு வாழ்க்கை முறையை யார் ஆசை வைக்கிறாரோ யார் பொருந்திக் கொள்றாரோ மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறாரோ பலையுகோபரமின் அவருடைய வாழ்க்கையல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் பிறந்ததன் பின் உருவாக்கவில்லை இந்த குரான் ஹசரத் உருவாக்கப்படுவதற்கு முன்னால் உருவானது காலத்திலே இந்த காலத்துக்கு தோதுவாக அமைய வேண்டும் என்பதாக அல்லாஹ் அதன் பின்னால் உருவாக்கினதல்ல குரான் சவுராத் இறங்கும் நேரத்தில் குர்வான் தயாராக இருந்தது இஞ்சி இறங்கும் நேரத்தில் குரானும் தயாராக இருந்தது ஜபூர் உலகத்துக்கு இறங்கக்கூடிய நேரத்திலே குரான் தயார் நிலையில் இருந்தது மனிதன் பிறப்பதற்கு முன்னால் குரான் தயாராக இருந்தது வாழ்க்கையை தயாரித்து அல்லாஹ் மனிதனை இறக்கிறார் அன்பவர்களே இஸ்லாத்திலே பெரும் கிளவுகளை உண்டாக்குவேன் எனக்கு அன்பான சிநேகிதர்களே சகோதரர்களே அல்லாஹ் இஸ்லாத்தை தெளிவாக இறக்கி இஸ்லாமிய முறை தெளிவான முறையாக இருக்கின்றது ஆனால் அன்பானவர்களே எந்த முஸ்லிம் எந்த மனிதனுடைய உள்ளத்திலே ஆசைகள் இருக்கின்றன வழிபடுவார்களோ இவர்களை அல்லாஹ் அவர்களுடைய அடிமையாகிவிடுவார் தெளிவா அல்லா இலாஹு அவர்களை பார்த்து அல்லா கேட்கிறான் நபிய நாயகமே மணித்தகத இலாஹு வழிபடுவார்கள் தெய்வீக குரல் தெய்வீக வாக்கு என்றால் யாரும் கட்டுப்படுவார்கள் அதற்கு சிந்திப்பதையும் இல்லை செய்தான் ஆக வேண்டும் இவ்வாறு உள்ளத்துக்கு எழக்கூடிய ஆசைகளை எல்லாம் தன்னுடைய அறிவுக்கு வரும் கற்பனைகளை எல்லாம் ஒரு கடவுள் வாக்கை போன்று அல்லாஹினால் இறங்கின ஒரு ஆயத்தை போன்று அதற்கு வழிபடக்கூடியவர்களை பார்க்கவில்லையா என்பதாக அல்லாஹ் கேட்கிறார் அவ்வாறும் பலர்கள் இருக்கிறார்கள் உள்ளத்துக்கு காக்கை வருகின்றதா செய்துதான் ஆக வேண்டும் இந்த கலாச்சாரம் நல்லதாக படுகின்றதா அதை உண்டாக்கித்தான் ஆக வேண்டும் இந்த சிஸ்டம் நல்லதாக படுகின்றதா அதை உருவாக்கித்தான் ஆக வேண்டும் இந்த தியரி சரியின் அவருக்கு பட்டால் அதைத்தான் திணிக்க வேண்டும் அன்பானவர்களை இஸ்லாத்தை உள்ளத்துக்கு வருகின்றது அதற்கு வழிபடுகின்றார்கள் அவர்களுக்கு தண்டனை என்னது தெரியுமா அவர்களின் அடையாளம் என்ன தெரியுமா அவர்களுடைய அறிவை வழி எடுப்பார்கள் அவர்கள் அறிவற்ற முட்டார்கள் அல்ல அறிவு தெரியாதவர்கள் அல்ல படித்தவர்கள் அல்ல படித்தவர்கள் என்ற பெயரிலே நடமாடும் மடையர்கள் முட்டார்கள் அல்லாஹ் சொல்லிவிட்டார் அவர்களை வழி கெடுப்பது இனிமாலதான் அறிவை காட்டி வழிகெடுப்பேன் எந்த அறிவை அறிவாக எடுத்துக்கொண்டார்களோ எந்த அறிவிலே அல்லாவை அறியாமல் இருந்தார்களோ அந்த அறிவு தான் அவர்களுடைய அழிவுக்கு காரணமாகும் வேறு கிடையாது யகுதி தேவல்ல நபரானியுடைய வழிகேடு தேவல்ல தேவையில்லை அவன் படித்த அறிவு அவனுக்கு போது மேற்கின்றான் அடிபடுகின்றான் தனிப்பட்ட ஆசைகளை மதிக்கின்றான் என்றால் அவன் படித்த அறிவு அவனுக்கு போதும் வழிகடுவதற்கான அடுத்ததை அல்லாது சொல்கிறான் ஒரு மனிதன் புத்தி பெறுவதாக இருந்தால் ஒரு மனிதன் சொருக்கத்துக்கு போக வேண்டுமா இருந்தால் ஒன்று அவன் நல்லதை காதால் கேட்க வேண்டும் அடுத்தது உள்ளத்தால் சிந்திக்க வேண்டும் அல்லா சுபான வழிபட்ட கூடிய அறிவாளிகளை அல்லாஹ் முதலில் அறிவை கொண்டு வலிக்கடித்து விட்டு அவர்களுடைய காதுகளுக்கு அடைத்து விட்டுவான் காதுகளை அடைத்து விட்டுவான் உள்ளத்தை சிந்திக்காத விதத்தில் சீல் பண்ணி விடுவான் அன்பான சிநேகர்களே சகோதரர்களே காதுகள் அடைப்படுவதும் உள்ளங்கள் முத்திரை அடிக்கப்படுவதும் நரகவாதிகளுக்கு அடையாறு நாம் வலமையாக ஓதக்கூடிய சூறாவிலே ஓதுகிறோம் நல்லதை கேட்கும் பாசியமாவது கிடைத்திருந்தால் அல்லது நாம் கொஞ்சம் உள்ளத்திலே சிந்தனை பெற்றிருந்தால் தயிர்வாதிகளான நாம் ஆகியிருக்க மாட்டோமே என்பதாக கை தேடுவார்கள் அன்பானவர்களே நரகவாதிகளுக்கு அடையாளம் காதுகளுக்கு அல்லாஹ் அடைப்பை போட்டு விடுவான் அவர்களுடைய உள்ளங்களுக்கு அல்லா முத்து விடுவான் அநியாயத்தை பற்றி குரல் கொடுத்துகிறார்கள் அல்லவா ஆணுக்கு அநியாயம் பெண்ணுக்கு அநியாயம் சிறுவர்களுக்கு துஷ்பிரோம் நடக்கின்றது அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுத்து குரான் பேசுகின்றது இஸ்லாமிய சட்டம் சொல்லப்படுகின்றது இஸ்லாம் என்று சொல்லப்பட்டதன் பின்னால் அல்லாவின் வாக்கு அல்லாவின் அத்தாத்தி காட்டினதற்கு பின்னாலும் இல்லை இல்லை கொஞ்சம் மீள வேண்டும் இதிலே மாற்றங்கள் உண்டாக்க வேண்டும் அதை ஏற்றுக் கொள்ள முடியாது அநியாயக்காரன் யார் திராபி அல்லாவின் ஆயாச்சுகள் அவர்களுக்கு முன்வைக்கப்படுகின்றது பரத அண்ணா அவர்களை நிராகரிக்கிறார்கள் புறக்கணிக்கிறார்கள் நாம் என்ன செய்திருக்கிறோம் நான் என்ன செய்திருக்கிறேன் என்னுடைய செயல் என்ன என்னால ஐநியான் நடக்கின்றது என்பதை மறந்துவிட்டு அநியாயத்தை பற்றி பேசுகிறார்களாவித பெரிய அநியாயக்காரன் யார் இருக்கிறார் என்பதாக அல்லா கேட்கிறான் ஆயிரத்தி நானூறு வருடங்கள் பாதுகாக்கப்பட்டதை அநியாயமாக இல்லாமலாக்க முயற்சிப்பது இரு அநியாயமா அல்லது தாம் பேசக்கூடிய வாதாட்டங்கள் உன்பாளிதர்களை சகோதரர்களை அவர்கள் விரந்தாமல் இருக்கவர் அவர்களுக்கு ஹிதாயத் கிடைக்காமல் இருக்க சரியான வரி இது அல்லவா என்னுடைய மூதாரர்கள் கட்டத்தார்க்கம் இது அல்லவா நாம் சென்ற மதுகம் இது அல்லவா நம்முடைய முன்னோர்கள் காட்டின வழி இதுதானே என்பதற்காக அவர்கள் விளம்புவதற்கு அல்லாஹ் விடாமல் காதுகளிலே அடைப்புகளை போட்டு விடுவார் விடுவார் உள்ளத்தை சிந்திக்காத விட நீங்கள் நிலைமையாக அல்லா மாற்றி விடுவார் அவர்களுடைய காதுகளுக்கு அடைப்புகளை போட்டு அல்லா அடைத்து விடுவார் எந்த நல்ல செய்தியும் காதில் இறங்காது உள்ளம் சிந்திக்கவும் மாட்டார் அவர்களை நேர்வழியின் நீங்கள் போய் அழைத்தார்க்கும் அவர்கள் நேர்வழியை சிநேகிதர்களே சகோதரர்களே இஸ்லாம் தெளிவான மார்க்கம் பரிபூர்ணமான மார்க்கம் சொல்லலாம் இஸ்லாத்தை பரிபூர்ணமாக பின்பற்ற சொன்னார்கள் இந்த பரிபூர்ணமாக இஸ்லாத்தின் நுழையுங்கள் என்று சொன்ன ஆயத்திறங்குவதற்கு காரணத்தை உள்ள மாக்கள் சில யூதர்கள் மதிக்கக்கூடிய நாட்களிலே யூதர்கள் சனிக்கிழமையை மதித்தார்கள் கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மதித்தார்கள் முஸ்லிம்கள் வெள்ளிக்கிழமையை மதிக்கிறோம் சாபாக்கள் நினைத்தார்கள் யூதர்கள் மதிக்கக்கூடிய நாளிலே நாங்களும் மதிக்கட்டுமோ நாம் சனிக்கிழமையை நோம்பு நோட்டுவோம் இஸ்லாத்துக்கு முன்னால யார சூழல்லாம் நாங்கள் சனியிலேயே நோன்பு நோட்கட்டுவோம் வேறொன்றும் சேரது இல்லை அவர்கள் மதித்து நோம்பு நோட்ட நாளை நாங்களும் எடுத்துக்கொள்வோமே என்று மாற்றமான எந்த வழிகாட்டலும் அது மனிதனுடைய வழிகாட்டல் அல்ல அது சைத்தானிய வழிகாட்டல் எதிர்பார்த்திருக்கிறோம் செல்லி செல்லம் சொன்னது என்ன நீங்கள் நோம்பு நோட்டுத் தள்ளுங்கள் யகுதிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள் ஏன் அந்த நாளை அவர்களும் அழிக்கிறார்களா என்றால் தாசூன்னா நான் ஹயாத்துடன் இருந்தால் அவர்களுக்கு மாற்றம் செய்யும் விதமாக ஒன்பதாவது அவர்களும் அன்பான சிநேகிதர்களே சகோதரர்களே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது இஸ்லாம் என்றால் இஸ்லாமிய மட்டும்தான் அடுத்தவர்களை சமாளிப்பதற்காகவே இஸ்லாத்திலே அவைகளை உள்வாங்குவதற்கு அனுமதி கொடுக்கப்படல்ல இதை அல்லா சுபானின் அடிச்சுவடு என்பதாக பொறுவானிலே குறிப்பிடுகின்றார் அன்பானவர்களே செய்த யாரு பின்பற்றுவார்கள் யாரு பின்பற்றுவார்களோ எங்கே போய் சேருவார்கள் அடிச்சுவட என்பது செய்தி கொண்டிருக்கிறான் அந்த அடிச்சுவத்தை பின்பற்றக்கூடியவர்கள் நரகம் நோக்கி போய்வார்கள் அன்பானவர்களே இஸ்லாமன் ஒரே ஒரு முறையை தான் பற்றுக் கொடுத்திருக்கின்றது அது நேரான பாதைவாத்தி முஸ்தை இதோ என்னுடைய பாதை நேரான பாதை வழி பாதைகள் பல இருக்கின்றன பல போர் தோற்றங்களிலே பல பேர்களிலே பல காலங்களிலே வரும் ஆனாலும் என்னுடைய இந்த மார்க்கத்தை மட்டும் பின்பற்றுங்கள் தெளிவாக இஸ்லாம் சொல்லுகின்றது சகோதரர்களே இஸ்லாத்தில் தெளிவாக இருப்போம் இஸ்லாத்தை தெளிவாக பின்பற்றுவோம் என்னென்ன விதயங்களை இஸ்லாம் சொல்லியிருக்கின்றதோ முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடப்போம் ஆனால் என்னென்ன விதையங்கள் இஸ்லாம் செய்யக்கூடாது தூரமாக உங்கள் என்பதாக விலக்கியிருக்கின்றதோ அவைகளை முடியுமான அளவில் அன்பானவர்களை முற்றும் முழுதாக விட்டுவிடத்தான் செல்லல் அலைத்தளம் சொன்னார்கள் அமிரும்பர்களத்து கிடைத்த சட்ட திருக்கட்டும் சிறுபான்மை சட்டமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பலர்கள் போராடி சிந்தித்து பெற்ற உரிமைகள் அன்பானவர்களே அந்த உரிமைகளை விட்டு விட்டு கொடுக்கிறதோ அந்த உரிமைகளை நாம் பாராடவில்லை அதிலே மாற்றங்கள் உண்டாகட்டும் என்று விட்டு விடுவதோ அன்பானவர்களே நாம் இத்தாத்துக்கு செய்யும் துரோகமாக மாறிவிடும் எனவே முதலில் துவா செய்வோம் கிடைத்த பாக்கியங்களை அல்ல தந்தை அனுகூலங்களை பாக்கியமாக நினைத்து நன்றி செலுத்துவோம் இந்த பாக்கியங்களை பாதுகாப்பதற்காக நீ முயற்சி செய்வோம் அல்லா சுபகானுடைய எதிர்காலங்களை வளமாக்கி தந்து முன்னோர்கள் உழைத்து பாதுகாத்து பேணி தந்து எங்களுடைய உரிமைகளை ஒவ்வொன்றை பேணக்கூடிய பாக்கியதாளிகளாக அல்லாஹ் நம் அனைவர்களை மாற்றி விள்வானா யல்லாரப்பே ரஹ்மனிகளை பாவங்களும் குற்றங்களை மன்னித்து மறைத்துடுவாயாக நாம் மறைந்த அனைத்து பாக்கியங்களையும் மூத்த வரைக்கும் பாதுகாக்கக்கூடியவர்களாக ஆக்கிடுவாயாக உன்னுடைய நியமனங்கள் மகர்வுமானவர்களாக எங்களை ஆக்கிராத ரஹ்மானே என்னுடைய சந்ததிகள் அந்த பாக்கியங்களை விட்டும் துருப்பாக்கியசாலிகளாக அவர்களை ஆக்கிடாத ரஹ்மானே நான் செய்யக்கூடிய பாவங்களால் நான் செய்யக்கூடிய குற்றங்களால் ரஹ்மானே கசப்பான வெறுப்பான எதிர்காலங்களை ரஹ்மானே யார ஆக்கியத்தான் எதிர்காலத்தை தந்துடுவாயாக யார மனமான சந்ததிகள் எங்களுக்கு தந்துடுவாயாக எங்களுடைய சந்ததிகளுக்கு யாரா வெளிச்சமான எதிர்காலத்தை கொடுப்பாயாக அவர்களுக்காக வேண்டி அவர்களுக்காக வேண்டி உடைக்கக்கூடியவர்களாக ஆக்கிருவாயாக இஸ்லாத்தை வளர்க்கக்கூடியவர்களான மனைவர்களையும் ஆக்கிடுவாயாக இஸ்லாத்தை குறித்தோண்டி புலைக்க கூடிய துருப்பாக்கிய வழியை கொடுப்பீண்டும் கொண்டு வந்து சேர்ப்பாயாக இந்த புரிதமான எங்களை ஏற்றுக்கொள்வாயாக வருடத்தை நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள் ஆகிடுவாயாக நீ விரும்பக்கூடிய விதத்திலே வாழ்ந்து மூத்தாக கூடிய ஸ்ரீதேவிகளான மனைவியை அபூ செய்வாய் ஹம்துல்லா